லட்சினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துணிக்காக உங்கள் அலுமையு சீர்பிடித்த புண்களுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்ய இலிய மருந்து காக்கட்டான் இலை அதாவது சங்கு புஷ்ப இலையை அரைத்து பசையாக்கி தேங்கெண்ணெய் விளக்கண்ணெய் சம அளவு எடுத்து சிம்லையை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில இந்த இலை பசையை போட்டு தையில பதமாக்கி வடிகட்டி அந்த தலவையை நம்ம வந்து சீர்பிடித்த பொண்களுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்ய பயன்படுத்தலாம் அது மட்டும் அல்லாமல் மூல நோய்க்கும் இந்த கலவையை பயன்படுத்தலாம் இப்படி பாருங்க உறவுகளை மீனும் சந்திப்போம்